அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே மனித உடலில் உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர்களாகிய நமக்கு அறிவு நலம் மனநலம் சொல்நலம் உடல் நலம் செயல் நலம் உறவு நலம் பொருள் நலம் ஆகிய ஏழு நலங்கள் அவசியமாகின்றன தேவைப்படுகின்றன என்று பார்த்தோம் அதற்காக நாம் அறிவு நலத்தை பற்றி சிந்திப்பதற்காக அறிவுடைமை அதிகாரத்தை முதலிலே எடுத்துக் கொண்டிருக்கிறேன் திருக்குறளிலே முறை இருக்கிறது அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்று மூன்று பகுதிகள் இருக்கின்றன அறத்துப்பாலிலேயே வீட்டுப்பால் என்பதும் அமைந்திருக்கிறது என்பதை நாம் நன்கு ஊன்றி கவனித்தால் விளங்கும் அதாவது சமஸ்கிருதத்தில் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் என்று சொல்லுவார்கள் இது நான்கு புருஷார்த்தங்கள் உயிர்கள் மனித உடலிலே வாழ்கின்ற பொழுது இந்த நான்கும் குறிக்கோளாக அமைகின்றன என்பது கருத்து அறம் பொருள் இன்பம் வீடடைதல் நூற்பயனே என்று நன்னூல் உபதேசம் செய்திருக்கிறது ஆகவே அறம் என்பது தர்மம் என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்லப்படுகிறது பொருள் என்பது அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது இன்பம் என்பது காமம் என்று சொல்லப்படுகிறது மோக்ஷம் என்பது தமிழிலே வீடு என்று சொல்லப்படுகிறது ஆக இது வாழ்க்கையில குறிக்கோள நிச்சயம் என்ற விஷயம் பாங்க புருஷார்த்த நிச்சயம் நாம் பணம் சம்பாதிக்கணுமா குடும்பம் நடத்தணுமா புண்ணியம் செய்யணுமா அல்லது ஆழ்ந்த நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதுதான் வீடு இது பற்றி விரிவா நம்ம நிறைய சிந்திக்கலாம் இருந்தாலும் சுருக்கமா சொல்றோம் இது வாழ்க்கையில நம்முடைய உண்மையான குறிக்கோள் என்னன்னா வாழ்க்கைக்கு பொருள் தேவை புலன் இன்பமும் அளவா இருக்கணும் அறவழியில இருக்கணும் அறம் தேவை அது மட்டுமல்ல ஒரு அமைதியான இன்பம் அதுவும் நமக்கு அவசியம் இதெல்லாம் இருந்தாதான் இந்த மனித உடலிலே வாழ்கின்ற வாழ்க்கை பயனுள்ளதாக சிறப்புடையதாக ஆகும் அதற்காகத்தான் நூல்களை சார்ந்து நம்முடைய அறிவை பயன்படுத்துகிறோம் அதுல நான் இப்ப அறிவுடைமைங்கிற அதிகாரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இந்த அறிவுங்கிறது இந்த இடத்துல அறிவுடைமைங்கிறதுக்கு விளக்க உரை ஆசிரியர்கள்லாம் என்ன சொல்லுகிறார்கள்னா சுயமா சிந்திக்கிற சக்தி நாம வந்து ஆசிரியர்கிட்ட இருந்து படிக்கலாம் நிறைய பெரியவங்கள்டருந்து கேட்கலாம் ஆனா நமக்கு சுயமா சிந்திக்கிற சக்தி ரொம்ப முக்கியம் ஏற்கனவே நமக்கு சிந்திக்கிற சக்தி இருக்கு அந்த சிந்திக்கிற சக்தியை நெறிப்படுத்துறதுக்கு முறைப்படுத்துறதுக்கு தான் நமக்கு கல்வி பெரியோர்களுடைய உபதேசங்கள் எல்லாம் பயன்படுகின்றன ஒரு அழகான கருத்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதாவது எவனுக்கு சுய அறிவு சரியா இல்லையோ அவனுக்கு நூல்களை படிச்சு என்ன பிரயோஜனம் அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டால் கண்ணுல பார்வை இல்லாதவனுக்கு முன்னாடி முகம் பார்க்கிற கண்ணாடியை கொண்டு போய் காமிச்சு பாரு பார்க்க முடியும் அதை போல எவனுக்கு சரியாக இல்லையோ அவனுக்கு நூல்களை உபதேசித்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே நமக்கு மதிநுட்பமும் வேண்டும் நூலும் வேண்டும் கேள்வி வேணும் ஆக கல்லாமையை நீக்கி கல்வியை பெற்று கேள்விகளால் அறிவை வளர்த்து சுயமாகும் சிந்தித்து புல்லறிவாண்மை பேதமை இவைகளை மீட்க வேண்டும் இதுதான் அறிவு நலம் இந்த குரட்பாக்களை எல்லாம் நாம் படித்து வைத்துக் கொண்டோமே ஆனால் அத மனப்பாடம் செய்து அதனுடைய பொருளை வைத்துக் கொண்டோமே ஆனால் நம்முடைய அறிவை எப்படி நாம் வளர்க்க வேண்டும் அறிவு எந்த வழியிலே செல்ல வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த வாழ்நாள் முழுவதும் நமக்கும் பிறருக்கும் நன்மை செய்வதே எல்லோரும் அமைதியாக இருப்பதே நம்முடைய குறிக்கோள் அதுதான் இந்த உள்ள வள்ளுவத்தினுடைய குறிக்கோள் சொல்லி இருக்கிறேன் அனைவருக்கும் மனமார்ந்தே தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக